பாடம் தொன்னூற்றி ஐந்து தூண்களை நோக்கி தோழுவது பள்ளிவாசலில் உள்ள தூண்களில் சாய்ந்திருப்பவர்களை விட தொழுபவர்களே அதற்கு அதிக உரிமை உடையவர்கள் என்று உமரதி அல்லாஹனவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு மனிதர் இரண்டு தூண்களுக்கு இடையே தொழுது கொண்டிருந்ததை கண்ட உமரதி அல்லாஹனவர்கள் அவரை ஒரு தூணின் அருகே நிறுத்தி இதை நோக்கி தோழுவீராக என்று கூறினார்கள்